என்னதான் பரீட்சைக்கு முன்கூட்டியே தேதி குறிக்கப்பட்டாலும் கூட இறுதி தருணத்தில்தான் பரபரப்பாகவும் அவசரமாகவும் பாடநெறிகளை படித்து பரீட்சைக்கு தயாராகிறோம் இறுதி இரவு பொழுதைகளில் பரீட்சைக்கு தயாராகும் நண்பர்களுக்காக ஆறு டிப்ஸ் டிப்ஸ் இன் டூ மினிட்ஸ் நீங்கள் கடும் துறை சார்ந்து பரீட்சைக்கு தயாராவது வரலாறு பயோலஜி மொழி சார்ந்த கற்கை நெறிகளை தொடருகின்றவர்கள் மனநம் செய்வதனூடாக பரீட்சைக்கு தயாராக வேண்டும் இரண்டாவது வகை கருத்துருக்களை புரிந்து தயாராவது அதில் அரசியல் விஞ்ஞானம் பொருளியல் இன்னும் ஏராளமான பாட நெறிகளை சொல்ல முடியும் நண்பர்களே மூன்றாவது விஷயம் தீர்வு காணும் வகையில் பரீட்சைக்கு தயாராவது கணிதம் பொறியியல் காமர்ஸ் போன்ற துறைகளில் படிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வகையில் தயாராவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது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 பரீட்சையில் வினாக்களின் வகைகள் பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மல்டி சாய்சஸ் வரக்கூடிய வினாக்கள் இருக்கலாம் குறுகிய வினாக்களும் வினாக்களை உங்களுடைய பரீட்சை அதிகம் கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அது கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் பரீட்சைக்கு நமது கட்டை துறையில் எது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதன் மூலமாகத்தான் அதிக மதிப்பெண்களை எந்த பகுதியை படித்தால் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது எந்த ஒரு பகுதி படித்தால் பல பயிற்சிகளுக்கு விடை கொடுக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது பரீட்சைக்கு குறுகிய காலம் இருக்கும் போது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இருக்கும் போது தயாராகும் நண்பர்கள் ஒரு கால அட்டவணையை போட்டுக் கொள்வது இருந்தால் முதலாவது இரண்டாவது பயிற்சிகளை செய்ய போகிறேன் என்று ஒரு கால அட்டவணை இருந்தால் மிகவும் இலகுவாக நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையலாம் உணவும் உறக்கமும் இறுதி தருணங்களில் பரீட்சைக்கு தயாராகும் போது அதிகமாக உணவு சாப்பிடுவதன் மூலமாக சோர்வு தன்மை ஏற்பட்டு வரலாம் ஆகவே அழகாக உணவை நாம் பெற்றுக் முடியும் பரீட்சைக்கு முதல் இரவு அதிகமாக நேரம் விழித்திருந்து படிப்பதன் மூலமாக உறக்கம் பாதிக்கப்படலாம் அதையும் கவனத்தில் விஷயம் அடுத்த முறை பரீட்சைக்கு முட்கூட்டியே தயாராகுங்கள்